அவர்கள் நபி சொல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களின் இந்த மனைவி மீதும் நான் பொறாமை கொண்டதில்லை அவர்களை நான் பார்த்ததே இல்லை எனினும் அவர்களை பற்றித்தான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகம் நினைவு ஆட்டை அறுக்கும் போதெல்லாம் அதை துண்டு துண்டாக பிரிப்பார்கள் பின்பு அதை ஹத்தீஜா ரபி அல்லா அவர்களின் தோழிகளுக்காக அனுப்பி வைப்பார்கள் ஹத்தீஜா ரபி அல்லா உன்ஹா அவர்களை உலகத்தில் வேறு எவரும் இல்லையா என நான் கேட்ட போதெல்லாம் நிச்சயமாக ஹத்தீஜா எப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அவர் மூலம் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்று நபிசல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று மற்றொரு அறிவிப்பில் போதுமான அனுப்பி வைப்பார்கள் அறிவிப்பில் ஹத்தீஜாவின் தோழியர்களுக்கு அதை கொடுத்து அனுப்புங்கள் என்று உள்ளது மற்றொரு அறிவிப்பில் ஹதீஜாவின் சகோதரி ஹாலாபின் கோவையில் வீட்டிற்குள் வர அனுமதி கேட்டார் அதை ஹத்தீஜாவின் அனுமதி கேட்கும் குரல் போல நபிசல்லுவா என அறிந்தார்கள் இறைவா இது ஹாலாபின் கோவிலுத்தின் குரல் அல்லவா என்று கூறினார்கள் என்று உள்ளது புகாரி மூன்று எட்டு இரண்டு மூன்று முஸ்லிம் இரண்டு நான்கு மூன்று ஏழு